प्रपन्न कृष्णाय दुहे दत्तं तपस्तप्तं ிாத்தய தோத்திரவேற்றைக்கணாயீமே நம इह भगवान श्री ஸ்ரீஷ்ணர் இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் இது இருபத்தெட்டாவது ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் இருபத்தெட்டு ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிவிடுறார் சாஸ்திர விதி தெரிகிறதோ இல்லையோ அஸ்ரத்தையோட எந்த கர்மாவும் பண்ணக்கூடாது விருத்த விவகாரம் பெரியோர்களுடைய விவகாரத்தை பார்த்து பரிபூர்ண ஸ்ரத்தையோட கர்மா பண்ணினா அந்த கர்மாவில் தோஷம் இருந்தா ஓம் தத் சத்துங்கிறத சொல்லிவிட்டால் அந்த சாஸ்திர விதியை அறியாமல் செய்த தோஷங்கள்னா நீங்கிவிடும் என்பதுதான் இந்த அத்தியாயத்தில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற முக்கியமான விஷயம் மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது சாஸ்திர பிரமாணத்தை அறிஞ்சு அதன்படி செயல்படணும் சாஸ்திரத்தை படிக்கலனாலும் பெரியவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டு அவர்கள் கடைபிடிக்கின்ற தர்மத்தை கடைபிடிக்கலாம் அதுதான் மிக முக்கியம் சாஸ்திரம் அறிந்து பெரியோர்களுடைய வார்த்தையையும் கேட்டு அவர்கள் கடைபிடிப்பதையும் அறிந்து கடைபிடிக்கிறது உத்தமந்தான் ஒருவேளை சாஸ்திர விதியை தெரிஞ்சுக்க முடியலேன்னு சொன்னா கூட குற்றம் இல்லை பெரியோர்கள் சொல்லுவதையும் நடந்து கொள்வதையும் கேட்டு பார்த்து அதை கடைபிடிப்பது நல்லதுதான் ஆனால் ஸ்ரத்தைதான் மிக மிக முக்கியம் என்பது தெளிவாகவே உபதேசிக்கப்பட்டு விட்டது முடிக்கிற போது இதை சொல்ற அஸ்ரத்தையா ஹுதம் தத்தம் தப்தம் தபா எது கிருத்தம் அசதித்யுச்சியே ஹே பார்த்த ஓ அர்ஜுனா ஸ்ரத்த இல்லாம நம்பிக்கை இல்லாம செய்யக்கூடிய ஹோமம் செய்யக்கூடிய தானம் ஹுத்தம்னா ஹோமம் யஜ்யம்னு அர்த்தம் அஸ்ரத்தையோட செய்யக்கூடிய யஜம் அஸ்ரத்தையோட செய்யக்கூடிய தானம் அஸ்ரத்தையோட செய்யக்கூடிய தபஸ்ஸு அஸ்ரத்தையோடு செய்யக்கூடிய கர்மா இந்த மூன்று கர்மாக்களையும் செய்வதற்கான தயாராக இருக்கக்கூடிய செயல்கள் பார்த்தோம் இல்லையா பூஜை பொருள்களை எல்லாம் சுத்தப்படுத்துறது அதுக்காக பொருள் ஈட்டுறது இது ஆஹ் ஸ்ரெத பண்ணினாலும் சரி எத்து அஸ்ரையா ஹுதம் எத்து அஸ்ர்தையா தத்தம் எத்து தப அஸ்ர்தையா தப்தம் எத்து அஸ்ர்தையா கிருத்தம் தர்வம் அசதித்யுச்சத்தை அது எல்லாமே அசத்து தான் அசத்துனா என்னர்தம் நிஷ்பிரயோஜனம் பலனை கொடுக்காது இங்கும் கொடுக்காது இந்த உடம்ப விட்டு கிளம்பின பிறகும் கிடைக்காது ஆனா அறியாமையினாலும் பண்ணினாலும் அதுக்கு ஒரு சின்ன புண்ணியம் கிடைக்கும் ஆனா இதை நன்றாக வளர்த்துக்கணுங்கிறதுக்காக சொல்ற நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும் நெருப்ப தெரிஞ்சு தொட்டாலும் சுடும் தெரியாம தொட்டாலும் சுடுங்குற ஒரு நியாயத்தின்படி ஒரு கர்மாவை நாம ஸ்ரத்தையோட பண்ணினாலும் சரி ஸ்ரத்தை இல்லாம பண்ணினாலும் சரி ஓரளவுக்கு பலன் பலன் கிடைக்கும் ஸ்ரத்தையோட பண்ணினா பூர்ணஃபலன் பண்ணினா பூர்ண பலன் கிடையாது எங்கயோ ஒரு சின்ன புண்ணியம் கிடைக்கும் ஆனா இங்க பகவான் அதை சொல்லலை அஸ்ரத்தையோட பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவா சொல்லிவிடுறார் அது யூஸ்லெஸ் பிரயோஜனம் இல்லைங்கிறார் தத்து ஈகிரயோஜனம் இங்கேயும் அது பலனை கொடுக்காது இங்கே உள்ள இந்த உடம்பு வாழ்க்கையிலையும் நமக்கு அதனால பலன் நல்ல பலன் கிடைக்காது பலிக்காது அந்த மந்திரங்கள் அந்த ஹோமங்கள் அந்த தானங்கள் அந்த தவங்கள் எல்லாம் இந்த ஜென்மாவிலையும் பலிக்காது இனி அடுத்த உடம்புலேயாவது அது பிரயோஜனப்படுமான்னா அதுவும் பண்ணாது எனவே நீ ஸ்ரத்தைய வளர்த்திக்கணும் ஸ்ரத்தைய உண்டு பண்ணிக்கணும் ஸ்ரத்தாவான்களோட பழகணும் அப்படிங்கிறது தான் கருத்து ஆகவே ஒரு உரையாசிரியர் இதை நிறைவு செய்யும் போது சொல்றார் இந்த பதினேழாவது அத்தியாயத்தின் மூலம் என்ன சொல்லப்பட்டது கேட்டா கர்மகாண்டம் கர்மகாண்டத்தை தெரிஞ்சு காட்டா கூட சாத்விக்ரத்தையோட பெரியோர்கள் நடந்து கொள்கின்ற முறைகளை எல்லாம் பார்த்து கடைபிடிக்கிற ஞானத்தை வைத்துக் கொண்டு சாத்விகமான யஜ்ய தபு தானங்களை எல்லாம் செய்கின்றவனுக்கு அது மாத்திரமில்லை சாத்விகமான ஆகாரம் முதலானவைகளெல்லாம் பண்ணுகின்றவனுக்கு ராஜச தாமச ஆகாரங்களாக இருந்தாலும் சிலதெல்லாம் அதை பரிகாரம் பண்ணி அதை சொல்ற ராஜச தாமச ஆகாரங்களை எல்லாம் விட்டுவிட்டு சாத்விக ஆகாரங்களையெல்லாம் சேவிக்கின்றவனுக்கு அதில் ஏதாவது தோஷ நிவர்த்திக்காக வேண்டி ஓம் தத் சத்து அப்படிங்கிற சொல்லை யக்ஞாதி யஜ்யம் முதலான கர்மங்கள்ல கவனக்குறைவால ஏற்பட்ட தோஷங்களை எல்லாம் பரிகாரம் பண்ணி அந்த கர்மங்களால் மனசை புத்தியை சுத்தம் பண்ணி கொண்டவனுக்கு பிறகு துறந்து ஞான காண்ட குருமுகமாக சிரவண மரண நிதித்தியாசனங்கள் எல்லாம் பண்ணி அதன் மூலம் பிரம்மைவ சத்தியம் ஆத்மாவும் பிரம்மவும் ஒன்றுங்கிற அந்த ஞானத்தை அடைஞ்சு அதன் மூலம் மோக்ம் சித்திக்கும் என்பது உபதேசிக்கப்பட்டதுன்னு அழகா சொல்லுகிறார் ஒரு வியாக்கியானகாரர் பாஷ்யங்களை எல்லாம் தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு வியாக்கியானகாரர் அவர் பேரு வம்சீதரமிஸ்ரஹா அப்படின்னு பேர் அந்த உரையாசிரியர் அப்படி சொல்லுகிறார் ஆகா இந்த அளவில் இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுகிறேன் இனி பூர்த்தி வாக்கியத்தையும் சொல்றேன் ஓம் தத் சத் ஸ்ரீமத் பகவத்கீதா சு உபநிஷத் சும வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ நாம சப்ததோத்தாய அத்தியாயம் முடிகிற போதே வருது பாருங்க ஒரு ஒரு அத்தியாயத்திலும் நாம் அதை சொல்லியிருக்கோம் ஓம் தத் சத்து அப்படின்னு சொல்றதுனால நம்ம படித்ததில் இருக்கிற சொற்குற்றம் பொருட்குற்றம் அதை கடைபிடிக்காத குற்றங்கள் இந்த குற்றங்கள் எல்லாம் நீங்கிறதுக்காக ஓம் தத்து சத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்றோம் இவ்வாறு பக ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்திலே இவ்வாறு ஸ்ரீமத் பகவானுடைய கீதா சாஸ்திரத்துல உபனிஷத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் விளக்கக்கூடிய இந்த கீதா சாஸ்திரத்துல பிரம்ம உபதேசிக்கின்ற அதற்கான மனப்பக்குவத்தையும் உபதேசிக்கின்ற கிருஷ்ணனுடைய ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாத ரூபமாக இருக்கிற இந்த மூன்று வகையான ஸ்ரத்தைகளை பிரிப்பது என்கின்ற மூன்று வகையான ஸ்ரத்தைகள் மாத்தமாக சொன்னார் பகவான் மூன்று வகையான ஆகாரங்கள் மூன்று வகையான யஜ்யங்கள் ஆறு வகையான தபஸு மூன்று வகையான தானங்கள் இவற்றையெல்லாம் சொல்லி ஓம் தத் சத்துங்கிற மந்திரத்தையும் தோஷ பரிகாரத்துக்காகவும் உபதேசம் பண்ணினார் ஆக மூன்று வகை ஸ்ரத்தைகளை உபதேசிக்கின்ற தலைப்பை உடைய இந்த பதினேழாவது அத்தியாயம் இந்த நிறைவு பெறுகிறது என்பதுதான் இந்த பூர்த்தி வாக்கியத்தினுடைய பொருள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய அருளால நாம பதினேழு அத்தியாயங்களை பூர்த்தி பண்ணியிருக்கிறோம் எத்தனை முறை படித்தாலும் போராது படித்து கொண்டே இருக்கணும் நாம எப்பொழுதும் உணவை உண்டு கொண்டே இருப்பது போல நீராடிக்கொண்டே இருப்பதை இந்த கீதை ஸ்லோகங்களையெல்லாம் படித்து கொண்டு அர்த்தத்தை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை அமைதியான ஆனந்தத்தை விரும்புகின்றவர்கள் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு செயல் இந்த உடலிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இதை நிறைவேற்றி விட வேண்டும் இந்த உடம்புல நோயெல்லாம் வந்துவிட்டால் இதெல்லாம் பண்ண முடியாது எனவே நன்றாக இருக்கும் பொழுதே நாம் இதை பயன்படுத்திக் வேண்டும் வீடு தீப்பிடி தெரியும் பொழுது கிணறு வெட்டுகின்ற வைத்தியகாரத்தனத்தை போல நாம் செயல்படக்கூடாது துன்பம் வருவதற்கு முன்னமேயே துன்பம் வராமல் இருக்கின்ற அறிவுபூர்வமான ஒரு மனநிலையை நாம் பெறுவதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய திருவடிகளை வேதவியாசருடைய திருவடிகளை ஆதிசங்கரருடைய திருவடிகளை சத்குருநாதருடைய திருவடிகளை என்றென்றும் சார்ந்திருப்போம் ஆக तपस्तप्तं असदित्युच्यते அஸ்யா தப்து योगशास्त्रे உபனவிஜுன श्रद्धात्रय नाम மனமார்ந்தூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை